நேர்களுக்கு வணக்கம் சமையல் சமையல் பகுதிக்காக உங்கள் அலுமையிலும் பனிவரகு தேங்காய் சாதம் செய்ய தேவையான பொருட்கள் பனிவரகு ஒரு கப் தேங்காய் துருவல் ஒரு கப் கடுகு ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் வேர்க்கடலை ரெண்டு ஸ்பூன் முந்திரி தேவையான அளவு கருவேப்பிலை சிறிதளவு காந்த மூணு உப்பு ருசிக்கேற்ப எண்ணெய் ரெண்டு டேபிள் நெய் ஒரு டேபிள் ஸ்பூன் செய்முறை முதல்ல பனிவரகு அரிசியை எடுத்து ஒரு நல்லா சுத்தம் பண்ணிட்டு கழுவிட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சிருவோம் பத்து நிமிஷம் கழித்து அதை எடுத்து ஒரு ஸ்டவ் பற்ற வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் நம்ம மண்பாண்டத்தில் பண்ணுறதுனால பண்ணலாம் ஒரு பாத்திரம் வச்சுட்டு அந்த பாத்திரத்தில் ஒரு கப் அரிசிக்கு மூணு கப் தண்ணி ஊற்றிக்கணும் தண்ணி ஊற்றி அந்த தண்ணி கொதிக்கிட்டு வந்துட்டு ஒரு கொஞ்சோண்ட ஒரு கால் ஸ்பூன் எண்ணெய் அதில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் இந்த அரிசி அதில் போட்டு பனிவரக போட்டு நல்லா எடுத்து இறக்கி வச்சிடலாம் இறக்கிட்டு பாத்திரத்திலேயே இருந்தோன்னா அடியில் இருக்கலாம் கெட்டியாகிடும் களி மாதிரி ஆயிடும் வேற பாத்திரத்துக்கு டிரான்ஸ்பர் பண்ணி கொஞ்சம் அது ஒரு கால் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி நல்லா கலந்து விட்டோன்னா உதிரி உதிரியா இருக்கும் சாதம் அது சாதம் ரெடி பண்ணிடுவோம் ரெடி பண்ணிட்டு ஸ்டவ் பாத்திரம் வச்சுட்டு வானல் வச்சுவோம் வானல் காஞ்சதும் எண்ணெயும் நெய்யும் ஊச்சிப்போம் காஞ்ச எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுருவோம் கடுகு பொரிஞ்சதும் உளுத்தம் பருப்பு போடுவோம் உளுத்தம் பருப்பு வறுத்துட்டு கடலை பருப்பு போட்டுருவோம் வறுத்துப்போம் வேர்க்கடலை ரெண்டு ஸ்பூன் சொலைக்கு அது போட்டு வறுத்துக்கலாம் கூடுவேனாலும் முந்திரி நமக்கு தேவையான அளவு அது போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா வறுத்துட்டு காஞ்ச மிளகாவ நல்லா உடிச்சு போட்டுடுவோம் உடச்சு போட்டு நல்லா அதை வறுத்துப்போம் கருவேப்பில போட்டு பொறிஞ்சதும் தேங்காய் துருவலை எடுத்து நல்லா கொட்டி நல்லா ஈரப்பச இல்லாம அதை தேங்காய் துருவுளை வதக்கிடுவோம் தேங்காய் துருவல் வதங்கினதும் பனிவரகு சாதம் எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா வடிச்ச இருக்கிறத எடுத்து இதை கொட்டி நல்லா எல்லாத்தோடய மிக்ஸ் ஆர்ற அளவுக்கு நல்லா கலந்துடணும் நல்லா கலந்து விட்டுட்டு இந்த ரைஸ் ஏற்ற மாதிரி உப்பு போட்டு அதையும் நல்லா கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் ஏன்னா ஒரே இடத்துல என்னென்னு கூக்கிடாத நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கலந்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு எடுத்து வச்சிட்டோம்னா சூப்பர்பான டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி பனிவரகு தேங்காய் சாதம் தயார் இது எப்படி நம்ம நார்மலா பச்சரிசில எல்லாம் தேங்காய் சாதம் செய்வோமே இது வந்து சிறுதானியத்துல செய்கிறோம் கொஞ்சம் டிஃபரன்டா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க ஒருவங்களை மீண்டும் சந்திப்போம்